ீஸ் ஒன்பது முந்தைய ஹதீஸ் இங்கே இடம்பெறுகிறது அத்துடன் சோபா என்பார் இரு கைகளால் பூமியில் அடித்து அவற்றை தமது வாயின் பக்கம் நெருக்கி ஊதிவிட்டு பின்னர் தமது முகத்தையும் இரு முன் தடவினார்கள் என்று குறிப்பிட்டார் எனவும் குறிப்பிடப்படுகிறது